எனக்குளம்பரது பாரு புத்திசாலியாக பிஎச்டி டிகிரி எல்லாம் வாங்கி தோனா புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதிரி ஆயிடுது ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு விளையாண்டிக்கலாம் சத்தியமாக அதெல்லாம் நம்மளுக்கு சமதம் இல்லை ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ பிரெய்ன் தேவை முடியும் கேப்டன் மேட்டன் பேட் ஆஃப் த எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த அளவுக்கு நாலேஜபிள் இன்டெலக்சுவலி பிரெய்னி ஃபன்னி ஹியூமரஸ் பர்சனாக இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டுமே தான் இது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இதை புரியாத அளவுக்கு மக்கா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பட் ஒரு விஷயம் நம்ம பார்த்தது கடல் படத்தை பார்த்து என்னோட அறிவை நானே பலுங்கிறது பேர் பலர் பலர் பலருன்னு தலையே ஆச்சுங்கண்ணா இட்ஸ் எ லேடு மூவி ஆஃப் த மாஸ்டர் கிராஃப்ட் அப்படின்றாங்க லேட் மூவி ஆஃப் த மாஸ்டர் கிராஃப்டை படிக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மூணே சீட்டு தான் அது வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க ஏதோ ஹாலிவுட் நடிகரோட வாரிசு நடிகர் அதான் எப்போ நடக்கின்றீங்களா ஆனா வந்து ஒரு சாதாரண சாமானிய முட்டால் மனிதனா உட்காந்து படம் பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்ச கதை புரிஞ்ச கதை என்னன்னா ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல படிக்க போயிருப்பாங்க பாட்டி உடனே சவால் விட்டு போயிட்டு ஒரு ஆனாத குழந்தைய வந்து அவிந்த் சாமி வளர்த்து பெரியவனாயிடுது அதை சைக்கிள் ஓடும் போது ஆறாமி போட்டு ஓட்டும்போது பெரிய நாய் மூஞ்சில பலர் அழாச்சு அந்த பையன் பெரிய நம்ம டக்குனு பட முடியுமே வச்சிருப்போம் அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஆச்சு இவனுக்கு எண்பது வயசு மாதிரி காமிச்சிருந்தான அப்படியே இளம் வாலிபனா வந்து இந்த ஸ்கூபி டூபுஆர் வந்து அந்த ஸ்கூபி டூ ஓனாத்தி கூட சேர்ந்து என்ன கொஞ்ச நேரம் அவங்க பட பட்சே அப்படி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தமிழிக்க சப்டைகள் தேவைப்படுற மாதிரி ஒரு டைலாக்லாம் பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கிளைமேக்ஸ் காட்சி அது செம்ம காமெடி கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு புரியாத கதை சரி உக்கார வச்சு புரியாத வைக்கலாம் அது எப்படின்னா டெக்கேஷிஸ் கேஸ்டில் எப்படி தண்ணியில் வந்து வந்து எழுந்துவாங்களோ அது மாதிரி வந்து கேஸ்டில் எல்ல வரக்கூடாது சரி சைலன்ட் ஓட்டலாம் பெரிய போட்டு அப்படியே தண்ணி உள்ளே வந்துன்னே இருக்கும் உள்ளே வந்து தூர்வாரி விடுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சண்டை போட்டு செம்ம அசால்ட் அதாவது நடுக்கடலில் கீழே வந்து அரவிந்த் ஒரு படம் கண்டிப்பாக பத்து நிமிஷம் அதாவது அந்த குழந்தைகிறது பார்க்கறதும் அதுக்கப்புறம் தளபதி படத்தில் மனசு உருகமோ அதே மாதிரி உருக ஒரு பத்து நிமிஷம் ராவன் எல்லாம் மறந்து நம்மளோட என்ன படத்தில் பண்ண ஒரே பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் எந்த இடத்துல பாட்டு போது பாட்டு அப்படியே போச்சு பார்க்கும்போது அதே அளவுக்கு Thank <laughs> you. ஒரு பிளே இருக்காங்க நடக்கிற நகை மீனவர்கள் தான் சேர்ந்து அதுன்னு சொல்லிட்டு தூது குடில இவன் மீன் அவனா இருந்தானா நியூசிலாந்து காரனே மொட்டே செத்துるவா அப்படிங்கற மாதிரி इट्स अ ஃபேன்டஸ்டிக் গাইஸ் ஆஃப் தி குட் லூக்கிங் எல்லார உடம்பலயே டாட்டூ எல்லார ஹேர் கலரிங் அதுவும் வந்து साधा கலர்ல லாரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க என்ன முடி குடின் அந்த மாதிரி டிசைனர் ஷர்ட்ஸ் ஓட इट्स अ கிரேட்டஸ்ட் மீன்வர்கள் ஐ ஹேவர் சீன் தி இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் தி தமிழ்நாடு கோஸ்டல் பார்டர் நெஞ்சுக்குள்ள அவனை ஏல கேட தாடி குதியே அப்படின அந்த பொண்ணு சொல்லு உமே முடிஞ்சிருக்கே பைக்க பஞ்சறியே அப்படின்ற மாதிரி இந்த போட் பஞ்சிரு வार्थாதேன்னு சொல்லிட்டு அவங்க குள்ளே வந்து அரட்டை அரங்க நாத்தி நடுல நடுல பாட்டு போடுறாங்க ஆளு தான் பத்தோட பாட்டலான சமயாய இது பார்க்கிறதுக்கு இல்ல கேக்குறதுக்கு வேண்டியது இல்லை இன்னும் மேசக்காரன் மேசக்காரன்றாங்க அரிஜிடு மேசகரது மேஜ மேல உட்காந்து போகும் ரயில் விஜயன் ஒரு ராணுவத்தில் சேர்ற மாதிரி கட்டி சுத்தின இருக்கும் போது இவர் வந்து ஜியோவானிலிருந்து டிசைனர் சூட்டு போட்டிருப்பார் அவரு தான் நினைச்சுக்கணும் எதுவுமே அடுத்த பிரபல நடிகர் மனோஜ் மஞ்சு இருக்காருல்ல அப்போ அமிதாபச்சன் யாரும் கேட்டு இருக்காங்க அந்த கேள்வி ஆல்ரெடி ஆறு மாசம் முன்னாடி கேட்டோம் அந்த பிரபல நடிகர் மனோஜ் மஞ்சுட அக்கா லக்ஷ்மி மஞ்சு இந்த பட்டத்தில் ஒரு கேரக்டர் முக்கால்வாசி பெண்களை ஒரு தவறான குழந்தை வளர்க்கழகா பத்துக்கும் கிராமம் என்னதான் ஹீரோ வந்து டிசைனர் வேர் பஃபலோ டிசி டீ-ஷர்ட் அந்த மாதிரி போட்ட dress இருந்தாலும் முரட்டு கிராமமா இருக்குற அந்த கிராமத்துல பிரசவம் பார்க்கிறதுக்கு வந்து அந்த ஹீரோயின் नर्सங்கறதால அது போகுது அந்த பொண்ணு வந்து சைடுல வந்து இருக்குற ஹீரோ பார்த்து நீ வா يا நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிரசவம் பார்க்கலாம் அப்படின்றாங்க அங்க இருக்குற ஒரு மக்கள் கூட அதுக்கே ஆச்சே விடவே இல்லை அட அட அதன அப்போல ஹாஸ்பிடலோட ஹைファイ மேட்டர்னிட்டி वाला கிராமம் இதுக்கு அவங்களே லாஜிக் கொடுத்துட்டாங்க அவங்க கையில எல்லாம் நகம் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அத வெல்ல இருக்குறவங்க கிட்ட சொல்லி உள்ள கூட்டிட்டு போயினதால அது பரவாயில்லை சரி அத கேட்டதுக்கு அப்புறம் ஒட்டிட்டுるபாங்க ஹீரோ கிட்ட போய் सीक्रेटா சொல்றாங்க அட அட முற்போக்கு உள்ளதுல ஆனும்பாவோ அம்மாவோ போதும் போலம் முன்னாடி வசதியெல்லாம் என்ன ஸ்டாண்டர்ட் தெரிய தெரியாது பலாடுவோம் வீட்டுக்கு வந்து அவதாரத்தில் பார்க்க முடியாது மௌனராக தளபதி நாயகன் அழைப்பா இதே மாதிரி புரிஞ்சும் போது புத்திசாலியா இருந்து இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குற அளவுக்கு நம்ம பக்குவம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு வளர்லையா அந்த மாதிரி இன்டெலக்சுவலிஸ்டர் கிராஃப்ட் ஆஃப்னிக்கலி லேய் ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன படிப்பு இருக்கு எந்த காலேஜில் இந்த சீட் இருக்கு அப்படின்னு சொன்னால் போய் சேர்ந்து கண்டிப்பாக வந்து பாராட்டுறவங்களோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பாராட்டலாம் ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை நூற்றி ரூபாய் கொடுத்து இந்த கொடுத்த காசுலாம் பேசக்கூடாது சின்ன வயசுலேருந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தியான அறிவு இருக்கு உலக பொது அறிவு விஷயங்கள் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க வந்து மார்க் வாக்கி கசாவா படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு வந்து ஹாலிவுட்ல இந்த படத்தெல்லாம் பத்தி தெரியுமாற மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம கண்டிப்பாக கடல் படத்தை ரசிக்கலாமா எனக்கு அது மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியல ஐஎப் பிஎஸ்சி கம்யூட்டர் சயின்ஸ் ஒளி படிப்பு அண்ட் அறிவு சரி இஸ் ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர் தினகரன் தினமல்ல தினத்தந்தி தான் படிக்கிற போலே இது இதெல்லாம் படிக்கூடாது இதுக்கப்புறம் ஃபாரின்லாம் எதிரோ ஃபோர் லிஸ்ட் ஆஃப் மேக்ஸின் வாங்கி படிக்கணும் அதுலேயும் பார்த்தோன்னா போண்டாமி ஒரு நைன்டி நைனில் இந்தியாவோட டாப்ஸ் அண்ட் செலிபிரிட்டியில் பருசேகர் வந்து இன்னும் வரல போய் ஸோ அந்த மாதிரி இருக்கிற அதெல்லாம் வாங்கி பச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் இதை பாராட்டுற இதை ரசிக்கிற ஒரு எனக்கு நாலேஜ் வரும் அப்போ நான் வந்து கண்டிப்பாக இதை இன்னொரு வாட்டி பார்த்து ரசிப்பேன் மொத்தத்தில் கடல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மெடலு அதிக நம்மளுக்கு பீஸாக சபதம் கிடையாது அப்படின்றதுனால டொட்ட பட்ட டொட்ட டொ ஐ ரிலி அப்பாலஜைஸ் ஃபார் த லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் த டெப்த் ஆஃப் த பிரெயின்ஸ்